பாடம் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பான காரியத்தில் வலதுபுறத்திற்கே முன்னுரிமை ஒழு செய்தல் குளித்தல் தயமம் செய்தல் ஆடை அணிதல் செருப்பு அணிதல் காலுரை அணிதல் பைஜாமா அணிதல் பள்ளியில் நுடைதல் பல் துளக்குதல் சுர்மாயிடுதல் நகங்களை களைதல் மீசையை குறைத்தல் அக்குள் முடியெடுத்தல் தலையை சிறைத்தல் தொழுகையில் சலாம் கூறுதல் உண்ணுதல் பருகுதல் கை குழுக்குதல் ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தமிடுதல் கழிவறையிலிருந்து வெளியேறுதல் எதையும் எடுத்தல் கொடுத்தல் மற்றும் இவை அல்லாத நல்ல காரியங்கள் அனைத்திலும் வலதுபுறத்தால் துவங்குவது விரும்பத்தக்கது இதற்கு மாற்றமான சளி எச்சில் துப்புதல் கழிவறையில் பள்ளியிலிருந்து வெளியேறுதல் காலுரை செருப்பு பைஜாமா ஆடை ஆகியவற்றை களைதல் மலஜல சுத்தம் செய்தல் அறுவறுப்பான செயல்களை செய்தல் போன்றவற்றில் இடதுபுறத்தை முற்படுத்துவது விரும்பத்தக்கதாகும் அல்லாஹ கூறுகின்றான் அன்று தன் வழக்கையில் யாருக்கு செயலேடு தரப்படுகிறதோ அவர் கூறுவார் இதோ பாருங்கள் படியுங்கள் என் வினைச்சுவடியை அத்தியாயம் வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் வலது பக்கத்தார் நற்பாக்கிய நிலைமையை என்னவென்றுரைப்பது மேலும் இடதுபக்கத்தார் இடது பக்கத்தாருடைய துர்பாகிய என்ன என்னவென்றுரைப்பது ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் 8 மற்றும் ஒன்பதாவது வசனங்கள்